வணக்கம் தினமுறை துளிக்காக சென்னையிலிருந்து உங்கள் அன்பு அலுமேலு வயிற்றுப்போக்கு கழிச்சல் மற்றும் சீத கழிச்சலை என்னன்னு பார்ப்போம் வெள்ளை வெங்காயம் இதற்கு ஒரு சிறந்த மருந்தாகவும் உணவாகவும் பயன்படுது வெள்ளை வெங்காயத்தை நீ இல்ல வாக்களை கட் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்டோபத்தை வச்சுட்டு வானல் வச்சு கொஞ்சமா நெய் ஊத்தி நெய் உருகினதும் வெங்காயத்தை போட்டு வதக்கிக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டு ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிட்டு மிளகுத்தூர் கொஞ்சம் தூவி நல்லா கலந்து விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த கலவையை பூங்களை சாதம் வடித்து நல்லா சுடு சாதத்தில் இதை போட்டு பசைஞ்சு ஒரு ஒரு வேலை சாப்பிட்டு வந்தாலே எந்த வயிற்றுப்போக்கு கழிசல் சீத கழிசல் டைரியா டிசென்ட்ரி காலராக எதுவாக இருந்தாலும் நீங்கிவிடும் வெள்ளை வெங்காயம் நச்சுக்கலை போக்கூடியது நோய் வராமல் தடுக்கக்கூடியது வீக்கத்தை மற்ற செய்யக்கூடியது என்ன நேயர்களே உங்களுக்கு இந்த துளி புடிச்சிருக்கோம் நினைக்கிறேன் மீண்டும் சந்திப்போம்